அறிவியல் நோக்கு அறிவியல் நோக்கில் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் விஞ்ஞானத்தில் சனி சூரியனை சுற்றும் ஒரு கிரகம் சூரிய மண்டலத்தில் வியாழனுக்கு அடுத்த பெரிய கோள் சனியாகும் சனிக்கோளின் குறுக்கு விட்டம் எழுபத்தி மூன்றாயிரம் மைல் சூரியனிடமிருந்து எண்பத்தி கோடி மைல் தொலைவிலும் பூமியிலிருந்து 75 ஐந்து கோடி மைல் தொலைவிலும் சனிக்கிரகம் அமைந்துள்ளது சனி கிரகம் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்து கொள்ளும் காலம் பத்தேகால் மணி நேரம் இது சூரியனை சுற்றி வர இருபத்தி ஒன்பதரை ஆண்டுகள் ஆகின்றன அதாவது இதன் ஒரு ஆண்டு நமக்கு இருபத்தி ஒன்பதரை ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை ஆண்டுகள் கெட்டாரும் என்ற பழமொழி இப்போது நினைவுக்கு வருகிறதல்லவா மேலும் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவானுக்கும் வானத்தில் உள்ள சனி கோளுக்கும் என்ன தொடர்பு என ஆராய்ந்து விஞ்ஞானிகள் அறிந்த செய்தி ஆச்சரியமானது பூமத்திய ரேகையில் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதே சனி கிரகத்தினுடைய நீள்வட்ட பாதையில் உச்சமான சனிக் கிரகத்தின் கதிர்வீச்சுக்கள் திருநள்ளாறு திருத்தலத்தில் அதிகமாக கிடைக்கின்றன என்பது அறிவியல் உண்மையாக்கும் இதனை உணர்ந்த நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு திருநல்லாற்றிலே கோயில் அமைத்தார்கள் ஆகையால் தினம்தோறும் ஒவ்வொரு நேரத்தில் சனி கிரகம் விண்வெளியில் கொண்டு தன்னுடைய கதிர்களை திருநல்லாற்று பகுதியில் வாரி இறைக்கின்றது அதனால்தான் திருநள்ளாற்றில் தங்கினால் சனி கிரகத்தின் கதிர்வீச்சுக்கள் நம் உடலில் பட்டு நமக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும் என்பது அறிவியலும் ஏற்றுக்கொள்ளும் உண்மையாகும் ஜோதிடத்தில் சனி சனீஸ்வர பகவான் ஒவ்வொருவர் ஆயுளமைப்பில் ராகு பதினெட்டு கேது பதினேழு சனி பத்தொன்பது என நாற்பத்தி ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார் ராகு காலம் யமகண்டம் இரண்டும் சனி பகவானின் ஆதிக்கம்தான் தொழிலும் மன வாழ்க்கையும் அமைத்து கொடுப்பவர் சனி பகவான் இரவில் பிறந்தவர்களுக்கு இவர் பிதாகாரர் ஆவார் இவருக்கு காரி மந்தன் என்ற பெயர்களும் உண்டு நவக்கிரகங்களில் உறுதியான கிரகம் சனீஸ்வரர் தான் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகள் சனியின் வீடுகள் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தை ராசி என குறிப்பிடுகிறார்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் உள்ள ராசிகளை சனி பகவான் கடக்கும் காலம் ஏழரை சனிக்காலம் என்று கூறப்படுகிறது ஏழரை சனியின் காலத்தில் துன்பம் அதிகமாக விளைகிறது பனிரெண்டில் சனி சஞ்சரிக்கும் காலம் கிரக சனி என்றும் ஒன்றில் சனி சஞ்சரிக்கும் காலம் ஜென்ம சனி என்றும் இரண்டில் சனி சஞ்சரிக்கும் காலம் பாதச்சனி என்றும் கூறப்படும் ஒருவர் வாழ்வில் ஏழரை சனி என்பது மூன்று முறை வரலாம் முதன்முறை வருவது மங்கு சனி இரண்டாவது சுற்று ஏழரை சனி பொங்கு சனி மூன்றாம் சுற்று ஏழரை சனி மாரக சனி என அழைக்கப்படுகிறது ஒருவரின் ஜென்ம ராசியில் இரண்டரை ஆண்டும் அந்த ராசிக்கு முந்தைய ராசியில் இரண்டரை ஆண்டும் ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் இரண்டரை ஆண்டும் ஆகிய இந்த ஏழரை ஆண்டு காலமே ஏழரை நாட்டு சனியின் காலமாகும் அப்போது இன்னல் துன்பம் இடையூறுகள் ஏற்படும் குறிப்பாக கடகம் சிம்மம் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கும் அளவில்லாத துன்பம் தருவார் ஏழரை சனி ஒவ்வொருவர் வாழ்விலும் மூன்று முறை ஏற்படலாம் முதலில் மங்கு சனி தீமை தருவது இரண்டாவது பொங்கு சனி நன்மை தருவது மூன்றாவது மரணச்சனி பயத்தை ஏற்படுத்துவது ஆக ஏழரை சனிக்காலம் துன்பம் துயரம் குழப்பம் மன உளைச்சலை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் சுபகாரியத்தை தவிர்க்க வேண்டும் சனி பகவான் ராசியில் மகரம் கும்பத்தை ஆதிக்கமாக கொண்டுள்ளார் துலா ராசியில் உச்சமும் மேஷ ராசியில் நீச்சமும் அடைவார் பகை கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் சனியின் நண்பர் சுக்கிரன் புதன் ஒருவரின் ஜாதகத்தில் சனியின் பலம் ஓங்கியிருந்தால் மற்ற கிரகங்களெல்லாம் வலுவிழந்துவிடும் ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களையே அனுபவிப்பார் இது பிறவியின் பயன் அல்லது விதியின் பயன் அல்லது முற்பிறவியில் செய்த தீமையின் பலன் என்று சொல்வார்கள் அஷ்டமத்து சனி சனி ஒருவருடைய ஜென்மராசியில் எட்டாம் இடத்திற்கு உழவக்கூடிய இரண்டரை ஆண்டுகாலம் எட்டாம் இடத்து சனி அல்லது அஷ்டமத்து சனி என சொல்லப்படுகிறது இது ஏழரை சனி போல தொல்லை தரும் காலமாகும் ஆனால் அஷ்டமத்து சனி இரண்டரை ஆண்டுகள்தான் அஷ்டமத்து சனி இருந்தால் செய்யும் தொழிலில் பாதிப்பு ஏற்படும் மற்ற கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் பலன்களில் மாறுதல் ஏற்படும் கண்டச்சனி ஒருவரின் ஜென்ம சனி ஏழில் சஞ்சரிக்கும் பொழுது கண்டச்சனி காலமாகும் மீனத்தில் சனி சஞ்சரித்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்ட சனி காலமாகும் அந்த காலகட்டத்தில் இன்னலும் குழப்பமும் ஏற்படும் அர்த்தாஷ்ட சனி ஒருவரின் ஜென்ம சனி பகவான் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலம் அஷ்டார்த்த சனிக்காலமாகும் அஷ்டம் என்றால் எட்டு அர்த்தம் என்றால் பாதி எட்டில் பாதி நான்கு ஆகும் எனவே நான்கில் இருக்கும் காலத்தை அஷ்டார்த்த சனிக்காலம் என்பார்கள் சனி மீனத்தில் இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டார்த்த சனிக்காலமாகும் அப்போது குடும்பத்தில் ஒற்றுமையின்மை ஏற்படும் மத்தியம சனிக்காலம் ஒருவரின் ஜென்ம ராசிக்கு ஐந்து ஒன்பது பத்தில் சனி சஞ்சரிக்கும் காலத்தை மத்திம சனிக்காலம் என்பர் ஜென்மராசி ஐந்தில் சஞ்சரித்தால் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் ஒன்பதில் சனி சஞ்சரித்தால் கலகம் பாதிப்பு ஏற்படும் பத்தில் சனி சஞ்சரித்தால் தொழில் வழியில் கடன் சுமை ஏற்படும் நன்மை தரும் சனி ஜென்மராசி மூன்று ஆறு பதினொன்றில் இருந்தால் சனி சுகபோகங்களை அள்ளித்தருவார் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியம் சித்தியாக்கும் பொன் பொருள் சேரும் பதினொன்றில் சனி சஞ்சரித்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றி ஏற்படும் யோகசனி பஞ்சமசனி அர்த்தாஷ்டமசனி சுபச்சனி பாதச்சனி ஜென்மசனி விரயச்சனி அதியோகச்சனி கர்மச்சனி பாக்கியசனி அஷ்டமச்சனி கண்டச்சனி என பனிரண்டு வகையாக சனியின் ஆதிக்கத்தை ஜோதிடத்தில் வரைந்துள்ளார்கள் சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை என்பது பழமொழி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி வந்துவிட்டது என்று நம் கதி அவ்வளவுதான் இன்று முடிவுக்கு வர தேவையில்லை திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் தன்னில் கிழக்கு நோக்கி அனுக்கிரக மூர்த்தியாக காட்சியளிக்கும் சனி பகவானை சரணடைந்தால் நம் வாழ்வில் துன்பமெல்லாம் விலகும் இன்பமெல்லாம் நிறையும் சனி பகவானின் அம்சங்கள் அமைப்பு ஆணும் பெண்ணும் அல்லாத இடைநிலை வடிவம் குட்டை நிறம் கருமை குணம் குருரம் பருவம் முதுமை உறுப்பு தொடல் பகுதி நரம்பு பிணி வாதம் மொழி அந்நிய பாஷை வகுப்பு சூத்திரன் திக்கு மேற்கு சுவை உவர்ப்பு இரத்தினம் நீலக்கல் உலோகம் இரும்பு ஈயம் தானியம் எள்ளு மலர் கருங்குவலைப்பூ சமித்து அருகம்புல் வன்னி தூபம் கருங்காலி வலிமை காலம் இரவு வாகனம் காகம் மிருகம் எருமை பஞ்சபூதங்களில் ஆகாயம் அதிபதி தெய்வங்கள் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஸ்ரீ ஐயப்பன் யமன் சனி சஞ்சரிக்கும் காலம் இரண்டரை வருடங்கள் சனி ராசி மண்டலத்தை ஒரு முழு சுற்று சுற்றி முடிக்கும் காலம் முப்பது ஆண்டுகள் துன்பமெல்லாம் நீங்க துயரெல்லாம் நீங்கி தூயவராக தொல்வினைகள் தொலைந்து போக பாவங்களடையாது பவித்திரமாக பிறப்பும் இறப்பும் அற்று போக தீராத பிணிகள் தீர்ந்து போக எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பெற சிவனடியே சிந்திக்கும் சிவஞானம் பெற வாக்கு வன்மை பெருக சகல பாவங்களும் விலக குளப்பெருமை தளைத்தோங்க, புத்திர பாக்கியம் பெற தீய குணங்கள் நீங்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சரணடைவோம் இறை உணர்வோடு திருநல்லாறு நாடி வந்த பக்தருக்கு வாழ்வில் இனி குறையொன்றுமில்லை பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் திருநல்லாறு கேத்திரத்தின் தரிசனம் கிடைக்கும் தரிசனம் பெற்ற நீங்கள் இனி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்